मातुलो यस्य जननी ஸ்ரீகாந்தோ மாதோ எஸ் ஜனமோ தவ வந்தே குஞ்ஜரூயம் விபுர்வேதப்பாரை சேவசிபிரமூரீ வராங்க முதைவீம் கமலாசன कोटि भजे सर्वमंगला शिवे शरण्ये गौरी ோிப்பினேவனேஸ்வரீம் தாம் சர்வமலேவே சர்வசாதிக்கேத்யக்கேரினி நமோஸ் சிஸிவினாசிசுமே நாராயணி நமோஸ் சராத்தீனப்பாணே சர்வாத்திஹரேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமஸ்ரீதிணாக்கேந்திராயிரம் ீங்காஷ் மேஷி கிமா வித்தியை தவூதம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மாதுச்சமே மேவிரவிணம் மேவெவோய கத்திருஷிபோ மஹோ நமோ குருபோவர் பிரானோவ் வாமஸ்மி ம் பேயா மேவிர்பேமாசி வியசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விவே அரிஷஸ் ிா்வசூவியுவனவி அதர்வாய ஜபுத்திராயிர முண்டக உபனிஷத் மனதை நன்கு ஒருமுகப்படுத்துவதற்காக ஷாந்தி பாடத்தை முதலில் உபதேசம் செய்தது சித்த ஏகாகிரதா சித்தியர்த்தம் மனசமாதான சித்தியர்தம் சாந்தி பாட மனதை சமாதானத்திலே வைத்திருப்பதற்கு சமாதானம்னா என்ன அர்த்தம் தத்துவபோதத்தில் படிச்சுருக்கோம் சமாதானம் கிம் சித்தாக்ரதா சித்த ஏகாகிரதா மனம் ஒருமுகப்பட்டு ஞானத்தை கிரகிப்பதிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக சாந்தி பாட்டம் படித்தோம் உபநிஷத் முகவுரையாக குரு பரம்பரையை சொல்லுகிறது ஆச்சாரிய பரம்பரையை உபதேசம் பண்ணுகிறது இந்த ஞானத்திலே நமக்கு மதிப்பும் மரியாதையும் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ இது சாதாரணமாக கிடைக்கிற வித்ய இல்லை பல ஜென்மாவில் பண்ணினா சத கோடி ஜென்ம சுக்கிரத்தை புண்ணியேர்வினா லப்யத்தேங்கிறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணி நூறு கோடி ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் இல்லைன்னா இந்த ஆத்மஜானத்தை பெற முடியாது ஆத்மஜானம் பெறது மாத்திரம் ஆத்மஜான நிஷ்டை அந்த ஜீவன் முக்தி விதேகமுக்தி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார் ஆதிசங்கர் ஜந்தூனாம் நலஜன்மதுலபம் தஸ்மாத் பும்ஸ்தம் தத்தோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்மமார்க்க பரதா வித்வத்வஸ்மாத் பரம் ஆத்மாநாத்மவிவேச்சனம் ஸ்வனுபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி பிரம்மாத்மனா சம்ஸ்திதி ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுங்கிற அந்த ஜான நிஷ்டையில் இருக்கிறதுங்கிறது சத கோடி ஜென்ம சுகிருத்தை புண்ணியை வினா லபியத்தை ஆகையினால் எத்தனையோ பகூனாம் ஜென்மனாம் அந்தே கிருஷ்ணர் சொல்லர் அநேக ஜென்மசம்சித்தா எத்தனையோ ஜென்மாவில் பண்ணின புண்ணியத்தினால்தான் இந்த எல்லாம் தகுதியுள்ள ஆசிரியர்கள் தகுதியுள்ள மாணவர்கள் தகுதியுள்ள மாணவர்கள் தகுதியுள்ள ஆசிரியரிடமிருந்து முறையாக கற்று ஒவ்வொரு மாணவனும் தகுதியான ஆசிரியராக மாறி பரம்பரை பரம்பரையாக இந்த ஞானம் வந்து கொண்டிருக்கிறது கங்கா பிரபாகவது எப்படி கங்கா வந்து சிவபெருமானுடைய ஜட்டாபாரத்தில் இருந்து பூமியை நோக்கி பாய்கிறதோ கங்கைக்கு எத்தனை மகிமை இருக்குது சிவபெருமானுடைய ஜட்டாபாரம்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரனுடைய அந்த கரணம்னு அர்த்தம் தலைன்னு அர்த்தம் தலையிலேருந்து தான் வருது வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் இங்கேருந்து வருதப்பா அப்படின்னு அது மாதிரி ஜான இந்த கங்கை ஜட்டை சிவபெருமானுடைய ஜட்டைன்னு சொல்கிறோம் அந்த ஹிமயமலையே சிவபெருமானுடைய ஜட்டாபாரம் அதிலேருந்து இந்த கங்காவானது பிரவாகம் பண்ணுகிறது இந்த கங்கா பரம பவித்திரமானது ஜீவமாக ஜீவநதியாக இருப்பது எத்தனை விசேஷம் இருக்குது அதுக்கு அதே மாதிரி சிவபெருமானுடைய ஜட்டாபாரத்திலேருந்து வருதுன்னா என்ன அர்த்தம் மகாத்மாக்களுடைய தலையில் இருக்குது மஸ்த மஸ்தக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து வர்றது தான் இந்த ஞானமும் இப்படியே தான் ஞானம் பரம பவித்திரமானது கங்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதுவும் எப்போவும் ஓடிக்கொண்டே இருக்குது மேலருந்து கீழே வர்றது அது மாதிரி குருகிட்டருந்து சிஷ்யனுக்கு வருகிறது இப்படி குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக மேலிருந்து நோக்கி வருகிறது அது ஜீவ நதியை என்றும் வற்றாத நதியாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ஞானமும் என்றும் வற்றாமல் இருந்து கொண்டே பரம்பரை பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கிறது கங்கை நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நம்மை புனிதப்படுத்தக்கூடிய சக்தி பிடைத்தது அதிருஷ்ட சக்தி உள்ளது இந்த ானமும் அப்படியே நம்முடைய எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய சக்தி பிடைத்தது காஷ்யாம்ஹி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்கா சா காஷி விதித்தாயேன காஷிகா என்று காஷி பஞ்சகத்தினுடைய பலச்ருதியில் ஆதிசங்கரர் சொல்லுகிறார் ஆகவே இந்த ஞான கங்கா பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது அதுக்குள்ளே எப்படி கங்கையை நம்ம வந்து பாஹ்யமாக எவ்வளவு மரியாதை வச்சுருக்கோமோ நதிகள்ிலே முதல்ல கங்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஞானம் ஞான பரம்பரையும் நாம் ரொம்ப ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உடையதாக காப்பாற்றணும் அதுக்காகத்தான் இது வந்து சாதாரண வித்தியை மாதிரி நினச்சுடக்கூடாது உலகத்தில் எந்த வித்தியுமே மட்டமானது கிடையாது எல்லா வித்தியுமே உயர்ந்தது ஞானம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேனை எப்படி இயக்குறதுங்கிற ஞானம் என்ன மட்டமானதா அதனால ஒரு சுகம் கிடைக்கிறது நமக்கு மைக்கை எப்படி உபயோகப்படுத்துறது எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி ஆனால் இது எல்லாவற்றுக்கும் என்ன வஸ்துவை உபயோகப்படுத்துகிறவனுடைய ஸ்வரூபத்தை பற்றின வித்ய எல்லா வஸ்துக்களையும் உபயோகப்படுத்துகிறவன் யாரோ அந்த உபயோகப்படுத்துகிறவனுடைய ஸ்வரூபத்தை பற்றின உபயோகப்படுத்துகிறவனுடைய ஸ்வரூபத்தை பற்றின வித்திய இது ஆக இந்த ஞான பரம்பரையை போற்ற வேண்டுங்கிறதுக்காக உபனிஷா முதல்ல அதை சொல்லுகிறது அதில் இன்னொரு வாக்கியம் பார்த்தோம் சொல்கிற குருவர் எப்படிப்பட்டவர் ஆதி குரு எப்படிப்பட்டவர் தேவானாம் பிரதம சம்பபூவ அவர் கர்மத்தினால் உண்டு பண்ணப்படலை அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அவர் தானாகவே தோன்றினார் ஈஸ்வரன் அர்த்தம் பிரம்மாங்கிற வார்த்தையை ஈஸ்வரன் தான் கொடுத்தார் யோ பிரம் வித தாதிபூர்வம் யோவை வேதாகிஷ்ச்சப் பிரகிணோதி தஸ்மை தகும்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுட்சொர்வை சரணமகம் பிரபத்யே யார் ஆதியில் பிரம்மதேவனை படைத்து அவருக்கிட்டே சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து உலகத்தை சிருஷ்டி பண்ணும்படி உபதேசம் பண்ணினாரோ அந்த பரமாத்மாவை நான் மோக்ஷத்தை விரும்புகிற நான் புத்தியை பிரகாசப்படுத்துகிற மோக்த்தை விரும்புகிற நான் புத்தியை பிரகாசப்படுத்துகிற அந்த பகவானை மோக்ஷத்தை விரும்புகிற நான் ஷரணாகதி பண்ணுகிறேன் இப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் நாம ஆஹா இந்த பிரம்மாவுடைய மகிமை என்ன சாதாரண மகிமா முதல் குரு ஆதி குருவினுடைய பிரபாவம் அவர் விஸ்வசிய கர்த்தா புவனஸ்ய கோப்தா அவர் சர்வஜன் சர்வசக்திமான் சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் தானாகவே தோன்றியவருமாகிய அந்த பிரம்மதேவர் இந்த ஜானத்தை தன்னுடைய மூத்த புத்திரனுக்கு கொடுத்தார் ஜேஷ்டபுத்திராய பிராக அப்பாவே குருவாக இருந்து மகன் சிஷியனாக இருந்து பெறப்பட்ட வித்யை இதெல்லாம் இது அது மாத்திரமில்லை இந்த வித்தியைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா எல்லா வித்தியும் ஒரு பூர்ணத்துவத்தை கொடுக்குற சக்தி இந்த வித்யக்குத்தான் இருக்குது மற்ற எந்த வித்தியக்கும் பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை எல்லா அறிவையும் நிறைவாக்குகின்ற முழுமையாக்குகின்ற பேராற்றல் படைத்ததாக இந்த மெய்யுணர்வு மெய்யறிவு இருக்கிறது ஆகவே இது அவ்வளவு சிறப்பான ஞானம் இது சர்வ வித்யா பிரதிஷ்டா சுவாமி விவேகானந்தர் சொல்றார் வரும் ஒரு மீனவனுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள் அவன் சிறந்த மீனவனாக இருப்பான் ஒரு வியாபாரிக்கு இந்த ஜானத்தை கொடுங்கள் அவன் சிறந்த வியாபாரியாக இருப்பான் அப்படி சுவாமி விவேகானந்தருக்கு ஆசை எல்லாருக்கும் இந்த வித்தியை பரப்பணும் எல்லாரிடத்துலையும் இந்த வித்தியை பரப்பணும் எல்லாருக்கும் இந்த யோக்கியத்தை உண்டு பண்ணணும் எவ்வளோ வேலை இந்த சாதனை ததுஷ்டய சம்பத்தி எல்லாருக்கும் உண்டு பண்ணி இந்த ஜானத்தை கொடுத்துட்டா அப்புறம் எல்லோரும் பிரம்ம ஜானிகளாக இருப்பாங்க இந்த தேசத்தில் அப்படி இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் ஜாதிக்கும் ஆத்ம ஜியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை எந்த ஜாத்தியில் பிறந்தவனும் ஆத்ம ஜியானத்தோடு இருந்திருக்கிறான்ங்கிறதுக்கு ஏராளமான பிரமாணங்கள் இருக்குது ஒரு வியாதன் ஒரு பிராமணனுக்கு மகாபாரதத்தில் ஆத்ம உபதேசம் பண்ணுறான் பார்க்குறோம் நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜதிக்கும் ஆத்ம ஜானக்கும்பந்த பிராமணன் ஞானம் இல்லாதவனாக இருந்திருக்கதையும் பார்க்குறோம் பிராமணன் இல்லாதவன் மிகவும் தாழ்ந்த ஜாத்தியில் பிறந்தவன் ஞானத்தோடு இருந்ததையும் நம்முடைய சாஸ்திரங்களில் பார்க்குறோம் ஏதோ தப்பாக புரிஞ்சு விட்டாங்க அதனால் நிறைய சிக்கல்லாம் வந்திருக்கு போயிட்டு போட்டு ஆக இந்த வித்யை சர்வ வித்யா பிரதிஷ்டா இந்த வித்தியை இருந்தால் எல்லா வித்தியும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது இந்த வித்தியை இல்லைன்னா மற்ற வித்தியக்கெல்லாம் அர்த்தவத்தா பிரயோஜனமாக இல்லைன்னு அர்த்தம் ஆக அப்பேற்பட்ட இந்த வித்தையை பிராக பிராகன்னா என்ன அர்த்தம் க்ரமேண உக்தவான் சம்பிரதாய கிரமேண உக்தவான் பிரகர்ஷேன ஆக நன்றாக சொல்லி ஏனோ தானோ என்று தலை நொந்துண்டு சொல்லிக் கொடுக்கல ஆனந்தமாக சந்தோஷமாக திருப்தியாக ஆனந்தமாக இருந்து கொண்டு இந்த ஆனந்தத்தை உணர்கிற ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்லி கொடுக்குறவரை என்ன பண்ணுறது என் தலைவீதி இப்படி ஆயிடுத்து ஓன் தலைவீதி இதை படிக்க வேண்டியதாக போயிடுத்து படிப்போம் அப்படிங்கிற நொந்துக்கிட்டெல்லாம் சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்குறவரும் ஆனந்தமாக சந்தோஷமாக புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக சொல்லி கொடுத்துருக்கார் கிருஷ்ணர் சொல்கிறார்லையா அசுஸ்ரூஷவே என்ன கீதையில் சொல்கிறார் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்காதே போய் திணிக்காதே அவன்கிட்ட அவனாக விரும்பி கேட்குற போது சொல்லு அபிருஷ்டா கஷ்டச்சி நப்ரூயாது ஆ சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யாவுக்கு இவ்வளவு அர்த்தம் சொன்னேன் அப்புறம் என்னாச்சு நான் முதல் ஆச்சாரியர் யார் பிரம்மாஜி சிஷ்யன் யார் முதல் சிஷ்யன் யார் ஆதி குருஹூ பிரம்மாஜி ஆதி சிஷ்யா இந்த காண்டெக்ஸ்டில் இங்கே யாரு ஆதிசிஷ்யா அசர்வா அசர்வ ரிஷி அசர்வ ரிஷி தான் முதல் சிஷ்யன் சிஷியன் சா யார் ஸ்வ புத்திரஹா தன்னுடைய மூத்த புத்திரனுக்கு உபதேசம் பண்ணினார் இதுலேருந்து மற்ற புத்திரன்லாம் இருக்காங்கிற இது அண்டர்ஸ்டுண்ட் மூத்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்தார் இது நிரமமாக நியமமாக சொல்லி கொடுத்தார் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க அது எப்படி பிரம்மாஜிக்கு இப்படி இருந்த இதெல்லாம் இது எந்த புத்தகத்தில் இருக்குது இருந்தாரா அந்த காலத்தில் இருந்தான்னு உபனிஷத்தில் நம்ம ஸ்ரத்தை வைக்கிறோம் உபனிஷத் சொல்கிறது பிரம்மதேவன் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும் ஜேஷ்டபு அவரு அவர் ரெண்டாவது புத்திரம் பேர் என்ன மூணாவது புத்திரம் பேர் என்ன இது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க யார் சங்கராச்சாரியாரும் இதுக்கு எழுதலை நாங்களும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை உபநிஷத்தில் சொல்லியிருக்கு நமக்கு தாத்பரியம் வந்து நமக்கு அந்த ஜானம் கிடைக்குமாங்கிறதானே நாம் எந்த ஒரு ஞானத்தை இப்போ பெறப்போகிறோமோ அந்த ஜானம் யார்கிட்டருந்து கிடைச்சது பிரம்மாஜிகிட்டேருந்து வந்து இப்போவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாத்தாவோட தாத்தா சரியாக தெரியல நமக்கு எத்தனை நூற்றாண்டுன்னா மாணிக்க வாசகர் நூற்றாண்டில் தகராறு எந்த எட்டாம் நூற்றாண்டா இத்தனாம் பன்னெண்டாம் நூற்றாண்டா ஆளாக சொல்லிக்கிட்டே இருக்கா தாய்மானவர்தே இதுலேருந்து இதுக்குள்ள அப்படிங்கிறாங்க கரெக்டாக சொல்ல முடியலேங்கிறாங்க இப்போ இப்போ நடந்ததே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நமக்கு சரியாக தெரியல அப்படி இருக்கிற போது ஆகினாலும் நம்ம அது வந்து நமக்கு என்னென்னா நமக்கு வித்தியில் தாத்பரியமாக இந்த ஆராய்ச்சியில் தாற்பயமா ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி ஏழை நமக்கு மாம்பழம் இருக்கா பார்க்கணும் எங்கேயாவது எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறதை தவிர அது வந்து என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு அங்கே என்ன இருக்குது இந்த மரத்துக்கு அடியில் உரம் போட்டானா இல்லையா பூச்சி மருந்து அது ஏன் தவிர உங்களுக்கு என்னத்துக்கு அப்போ இந்த வித்தையினுடைய பிரபாவத்தை புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்னாச்சு இப்போ பாருங்கள் இப்போ முதல் சிஷியன் எதாச்சு இப்போ என்னாச்சுன்னா முதல் சிஷியன் ரெண்டாவது குருவாக மாறிவிட்டார் அப்புறம் ரெண்டாவது சிஷியன் என்னாவார் மூணாவது குருவாக மாறிவிடுவார் मूणा विशेष और अंजुप उपनिषद पढ़ा रंत्र अथर्वणे या प्रवदे त्रह्माथर्वा तुरोवाच अंगिरे ब्रह्म विद्या स भारद्वाजा सत्यवहाय प्राह ஜிசே பராவராம் அணேயா பிரவெத்திர தா புரோ அங்கிபிரம சாரிய सत्यवहाय प्राह भारद्वाज़ह अंगिरसे ब्रह्मा याम சத்வாய்வாஜிசே பராவராம் பம்மா அதர்வணே யாம் பிரவதுத ஆதிகுரு ப்ரஜி याम அவணரிடத்தில் எந்த வித்தியை நம் யாம் பிரம்மவித்யாம் பிரவதேத்த அங்கே பிராக இங்கே பிரவதேத்த நன்றாக இதான் சம்பிரதாய வித் அப்படி சொல்கிறோம் இல்லையா சம்பிரதே நமம அப்படின்னு சொல்றது உண்டு ஒரு பொருளை கூட தானம் பண்ணினா என்ன சொல்லுவோம் பிராமணாய துப்பியமஹம் சம்பிரதே பிராமணனாகிய உங்ககிட்ட கொடுக்குறேன் வேதவித்யா வேதவிதே துப்யம் சம்பிரதே நமம என்னுடையது இல்லை நன்றாக கொடுத்தேன் சந்தோஷமாக கொடுத்தேன் அழுகாமல் கொடுத்தேன் மனைவி சொன்னதற்காக கொடுக்கவில்லை கணவன் சொன்னதற்காக கொடுக்கவில்லை நானாகவே கொடுத்தேன் இனி என்னக்கும் இதுக்கும் தொடர்பு அப்படி கொடுக்குற சம்பிரதே ஒரு தானம் கொடுத்தா அப்படி தான் கொடுக்கும் சம்பிரதே அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நிறைய பேர் சம்பிரதே நம்ம இந்த ஒரு பொருளை கொடுக்குற போது இதெல்லாம் சொல்கிற பழக்கம் ஆக பிரபதேத்த பிரபதேதானம் பிரகர்ஷேனவதேத்த பிரம்மதேவன் எந்த ஒரு வித்தியையை நன்றாக சொல்லி கொடுத்தாரோ அதர்வணர் ரிஷிக்கு இப்போ முதல்ல அதர்வாயன் இப்போ அதர்வான்னான் இருக்குது அதனால் புரிஞ்சுக்கணும் அதர்வருங்கிறதும் அதர்வணருங்கிறதும் ஒருத்தர் தாம் பிரம்ம அதர்வா அங்கிரே உவாச்ச அந்த வித்யை என்ன பண்ணார் இவர் அதை வந்து நிஷ்டையாக்கின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தார் யாருக்கு அங்கிருங்கிறவருக்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்தவர் இவர் யாரு ஜேஷ்ட புத்திரனா கனிஷ்ட புத்திரனா கேட்கப்படாது எல்லாம் அவங்க பரம்பரை மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா அதர்வாங்கிற சஃப் புச்சம் பிரதிஷ்டான தைத்திரோபுரிஷத் சொல்கிறதுனால அர்வ அங்கிர அதர்வ அதர்வணவேதம் மாத்தமில்லை அதர்வாங்கிரஸ வேதம் பேர் ஆங்கிரஸ அங்கீஹ இங்கே வந்து வேறு அடுத்தது ஆங்கிரஸே அங்கிரஸே அங்க தனி அங்கிரே ப்ரமவித் அங்கீஹ அங்கிரௌ அங்கிரீர் ரேஃபாந்த புல்ங்க அங்கிர் அங்கீஹ ஆஹ அங்கிரே அங்கிரே உவாச்ச அங்கிருக்கு உபதேசம் பண்ணினார் அவர் ஒரு யோக்கியத்தை உள்ளவர் சிஷ்யர் அவருக்கு உபதேசம் பண்ணார் எப்போ சொன்னார்னா எப்போ புறா உவாச்ச புறான்னா இந்த புறா இல்லை புறான்னு சொன்னால் முன்பு லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக புறான்னு சொன்னால் முன்னொரு காலம் ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் அப்படின்னு அர்த்தம் எப்போன்னா எந்த காலம் பிசியாக அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆக அங்கீரே உவாச்ச சொல்லி கொடுத்தார் சரி அவரும் விட்டாரான்னா இப்போ முதல் குரு பிரம்மாஜி அதர்வர் இப்போ யாருக்கு போயிடுத்து வித்ய அங்கிருக்கு போயாச்சு அங்கீர் என்ன பண்ணார் நான் அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிற கதையெல்லாம் இங்கே சொல்லலை நமக்கு சீக்கிரம் தான் சம்பிரதாயத்தோடய மகிமையை சொல்கிறதுக்காக குருமுகாதேவ பிரம்மவித்யா அதிகந்தவியா இது தியோதனார்த்தம் குருமுகாதேவ பிரம்மவித்யா அதிகந்தவியா இன்னும் வரப்போகிறது நிறைய சொல்லப்போகிறார் குருமுகாதேவ பிரம்மவித்யா அதிகந்தவியா குருமுகமாகத்தாம் பிரம்மவித்ய படிக்கணும் தனியாக படிக்கக்கூடாது சொல்ல போகிறார் சங்கராச்சாரியர் பன்னெண்டாவது இதில் ரெண்டாவது கண்டம் பன்னெண்டாவது மந்திரத்தில் சொல்ல போகிறார் ஷணம் நாஸ்தோப்ப எனக்கு கிராமர் தெரியும் எனக்கு வியாக்கணம் தெரியும் தர்க்கம் தெரியும்னா கூட நீ தனியாக படிக்கக்கூடாது அது சம்பிரதாயமாக தான் படிக்கணும் அது மாத்திரமில்லை சுகாத்தி ஆச்சாரிய ஆகமா உபதேச சுகாத்திரி சிம்பிளாக அநா அனாயாசமாக புரிஞ்சிக்கலாம் ஒரு குருநாதர் விஷயம் தெரிஞ்ச குருநாதர் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்குற போது சிரமமே இல்லாமல் வித்தவுட் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சொல்லப்போனால் எஃபர்ட்லெஸ்லி சிரமம் இல்லாமல் அப்படியே வாழப்பழத்தை புரிச்சு வாயில் போடுற மாதிரி அல்வாவாக உருட்டி கொடுக்கற மாதிரி அப்படியே பிரம்ம வித்ய சுலபமாக புரிஞ்சு போயிடும் ஒரு அப்படியே நல்ல பாம்பு கபக்குன்னு தவளையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் இது வந்து இழுத்துங்கள்லாம் இருக்காது தண்ணி பாம்பு தவளைக்கதையெல்லாம் நடக்காது ஆக என்ன ஆச்சுன்னா பிரம்ம வித்யே குருமுகமாக படித்ததெல்லாம் புதுசாக சொல்கிறேன் குருமுகமாக படிக்கணுங்கிறத உபதே புரிய வைக்கிறதுக்காக குருமுகாதேவ பிரம்ம வித்யா அதிகந்தவியா இது தியோதனார்த்தம் ஆச்சாரிய பரம்பரா கதா உச்சியதே புரியுதோ சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஆனந்தமாக இருக்குது குருமுகமாகத்தான் பிரம்ம வித்தியானது கற்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த ஆச்சாரிய பரம்பரையானது உபதேசம் பண்ணப்படுகிறது குரு குரு சீடர்களுடைய உரையாடல் மூலமாக பிரம்ம வித்யை கற்கப்பட்டால் அது எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இவ்வாறு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த குரு சிஷ்ய பரம்பரையானது உபதேசிக்கப்படுகிறது இதுதான் கருத்து அவர் என்ன பண்ணார்னா சஹா பாரத்வாஜாஜ உவாச்சா நம்ம அதை போட்டுக்கணும் உவாச்ச சேர்த்துக்கணும் இல்லாட்டி பிராக சே சேர்த்துக்கணும் கேட்டுக்கணும் யாம் பிரம்ம வித்யாம் அங்கீகி அதர்வா அங்கீரே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் எந்த பிரம்ம வித்தியை அங்கீரானவர் கற்றுக்கொண்டாரோ அந்த பிரம்ம அப்படியே மாறாமல் சொல்லி கொடுத்தார் எக்ஸாம்பிளாக இவரோடுதான் இருக்கலாம் அப்படியே நான் இப்போ எதை சொல்கிறேனோ அது என்னுடைய வாக்கியம் இல்லை இதெல்லாம் என்னுடைய மை திங்கிங் என்னுடையதுன்னா அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா எதாது நீ தப்பு பண்ணால் அது வாத்தியாக இருக்கு தப்பு பண்ணால் அது வந்து உன்ன சேர்ந்து ஆகிடும் இவ்வளோதுக்காக சொல்கிறேன் எப்போவுமே நம்ம என்ன சொல்லணும் ஏதாவது நம்மகிட்டருந்து நல்ல விஷயங்கள் வருதுன்னா அது குருநாதனுடைய கிருப்பை எதா தப்பாக சொன்னால் அது என்னுடையது இதில் ஏதாவது புரியலேன்னு சொன்னால் அதை குறை சொல்லக்கூடாது ஏன் புரிஞ்சுக்கிற சக்தியை நான் கேள்வி கேட்கணும் ஏன் புரிஞ்சுக்கிற சக்தி எவ்வளவு தான் சரியாக இருக்குது நிறைய பேர் வந்து சாஸ்திரத்தை தப்பு சொல்லுவான் இவன் புத்தி ரொம்ப விசேஷமாக இருக்கிற மாதிரி ஆக எப்போவுமே சாஸ்திரம் உயர்ந்தது அது சர்வஜனாக இருப்பது நம்முடைய புத்தியில் இருக்கக்கூடிய தோஷத்தை புரிந்து கொண்டு அதை சீர் செய்து கொள்ள வேண்டும் அதனால் படித்ததை அப்படியே சொல்லி கொடுத்தார் மாறாமல் சொல்லிக் கொடுத்தார் எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த யுக்திகளை சொல்லிக் கொடுக்கலாம் திருஷ்டாந்தம் சொல்லலாம் ஆனால் விஷயம் வந்து என்றைக்கும் மெருகு மாறாமல் அதே தான் சா பாரத்வாஜாய பிராக பாரத்வாஜர்னா பரத்வாஜருடைய வம்சத்தில் வந்தவர் பாரத்வாஜ மகரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தார் எல்லாம் பெரிய பெரிய ரிஷி பரம்பரை அந்த பாரத்வாஜருக்கு இன்னொரு விசேஷனம் சொல்கிறார் சத்தியவகாய பிராக சில புஸ்தகத்தில் சத்தியவாகாயன்னு இருக்கும் இங்கே வந்து சத் ரெண்டு ரீடிங்கும் ஓகே சத்யவாகாயாங்கிற பாடமும் கரெக்டு சத்தியவகாயங்கிற பாட்டமும் கரெக்டு சத்தியவகாய இந்த உபனிஷத்துல தான் நம்ம நாட்டினுடைய எம்பளத்தோட மந்திரம் வரப்போகிறது இந்த நாட்டினுடைய எம்பளத்தில் என்ன இருக்கு சத்தியமேவ ஜெயத்தே அதில் மாத்திரம் இருக்கு அதனால சத்தியமேவ ஜெயத்தே நான் இந்த உபனிஷத்தில் இருக்கிற மந்திரம்தான் பின்னால் வரப்போறது அது முதல்ல ரொம்ப அழகாக நைசா சொல்லி வைக்கிறது உபனிஷத்து சத்தியத்தையே காப்பாற்றின் இருக்கிற சத்திய நிஷ்டரான சத்திய பாஷண நிஷ்டரான பாரத்ராஜருக்கு உபதேசம் பண்ணினார் சத்திய பொய்யே பேச மாட்டார் உண்மையவே கொண்டிருப்பவர் ஆ சத்தியவகாய பொய்யாமை பொய்யாமை ஆற்றுபவர் பொய்யாமை பொய்யாமை ஆற்று ஆற்று தெரியும் இல்லை அந்த குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று ஆகையினால் அந்த உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுவவர் அப்படிலாம் சொல்லலாம் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகின்ற அந்த பாரத்வாஜ மகரிஷிக்கு இந்த பிரம்ம வித்தியை அப்படியே அதனுடைய மெருகு மாறாமல் உபதேசம் பண்ணினார் சரி பாரத்வாஜன் என்ன பண்ணார்னா பாரத்ஜா அங்கிரசே உவாச்ச பாரத்வாஜர் அங்கிரஸ் இங்கே வந்து சகாராந்த புல்லிங்க அங்கிரஸ் சப்திரௌ அங்கிர ஆகையினால வந்து இது அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தார் அங்கிர் வேறே அங்கிர் வேற அங்கிரஸ் வேற ஆகையினால் அங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த வித் பிரம்மவித்யக்கு ஒரு அழகான பேர் சொல்லப்படுறது பராவராம் ப்ரமவிம் பரஸ்பரத்து குரோ அவரேண அவரேன பிரம்மவி பராவரான்னர்த்தம் பராவராம் ப்ரமவிபக்தி ஏகவசனம் பராவராம் அவராம் பராவராம்ன என்னர்த்தம் பரம்னால் மே மேலான அவரம்ன தாழ்ந்த உர்ந்த குருநாதர் தாழ்ந்த சிஷ்யன் தாழ்ந்த சிஷ்யனால் என்ன அர்த்தம் மட்டம்னு அர்த்தம் இல்லை அறியாமையில் இருக்கின்ற ஒருவன் அறிவுடையவனுக்கு கீழே கீழே தானே கீழே இருக்கிறவன் யாரு அறியாமையில் இருக்கிறவன் அறியாமையில் இருக்கிறவன் அறிவுடையவனிடம் போய் பணிந்து பெறுகின்ற வித்யை அதனால தான் நான் கங்கையோடு இதை கம்பேர் பண்ணினோம் கங்கையும் பராவரா தான் மேலேருந்து மேட்டிலேருந்து ஜட்டாபாரத்திலேருந்து இமயமலையிலேருந்து ஹரித்வாரத்தை நோக்கி அலகாபாத்தை நோக்கி காசியை நோக்கி போகுது அதே மாதிரி இது பரம்பரை பரம்பரையாக வந்துட்டே இருக்குது பரமசன் சுவாமி உதாரணம் சொல்லுவார் அங்கங்கே இருக்கிற கட்டம் இருக்கு குளிக்கிறதுக்கான துறை படித்துறை அந்த துறை தான் குருமார்கள் ஒவ்வொரு குருமார் துறையில் போய் குளிக்கிறது சௌகரியமாக இன்றைக்கு அப்படி சேத்துல இருக்கிறது இறங்கி குளிக்கிறது சௌரியமாக யோசிச்சுப்பார் இங்கே வந்து படி இருக்குன்னா அங்கே தானே போய் குளிப்போம் இந்த பக்கம் மரத்துக்கடியில் புகுந்து இப்படி போனால் சேரும் சகதி தான் இருக்கும் இது சரியாக குளிக்க முடியாது படித்துறையில் போய் குளிக்கிறது ரொம்ப சௌகரியம் அதனால இந்த கங்கக்கரையில் எத்தனை படித்துறைகள் கட்டங்கள் காசியில் போனால் வந்து எத்தனை அறுபத்தி கட்டம் அத்தனை கட்டத்துலேயும் ஸ்நானம் பண்ணால் விசேஷம்னு அதே மாதிரி இந்த குருமார்கள் படித்துறைய படித்துறை போன்றவர்கள் கங்கை படித்துறை போன்றவர்கள் ஆற்றில் கிடந்தும் துறை தெரியாமல் அழைகின்றனையே பட்டினத்தார் துறை தெரியாமல் அழைகின்றனையே துறை தெரியல எங்கே போய் எப்படி சரி இந்த பராவராங்கிறது இந்த கங்கையை உதாரணம் சொன்னது மறந்துடாங்கயோ அதுவும் மேலிருந்து கீழே வருது அதுவும் வற்றாததாக இருக்கு அப்புறம் அது புரிதப்படுத்துகிறது இந்த கங் ஞான கங்கையும் எப்படி இருக்கு இதுவும் குரு விட்டு இருந்து சிஷியனுக்கு வந்துட்டே இருக்குது இது வற்றாமல் இன்றைக்கி நாம் பாடங்கள் படிச்சுட்டுருக்கோம் வற்றாமல் இன்றைக்கி இருக்குது இந்த கங்கை வற்றினாலும் இந்த ஸ்தோர் ஜட கங்கை வற்றினாலும் வற்றும் இந்த ஞான கங்கை வற்றாது அது மாத்திரம் அந்த கங்கையில் குளித்தா என்ன பாவம் பாபங்கள்லாம் போகும் இந்த கங்கையில் குளித்தா புண்ணியமும் போகும் இல்லையா அந்த கங்கையில் குளிச்சா பாபம் போகும் புண்ணியம் கிடைக்கும் இந்த கங்கையில் குளித்தா பாபமாக போகிறது புண்ணியமும் சேர்ந்து போ நல்லது தானே இருவினையும் சேரா ஆக இவருக்கு சொல்லி கொடுத்தார் இந்த இந்த மந்திரத்தில் என்ன விசேஷம்னா ஆச்சார் அத்த இப்போ ஏன்னா பிரம்மாஜி அதர்வாஜி அப்புறம் அங்கிர்ஜி பாரத்வாஜி அப்புறம் அங்கிரஸ் ஜி அஞ்சு பேராச்சு இந்த பரம்பரை எல்லாம் வந்தாச்சு இனி இனிமேல் வரப்போகிறார்கள் நம்முடைய கதாநாயகர்கள் அவங்க இனிமேல் இதோடு நிறுத்திக்க போகிறார்கள் ஆகையினால் இதில் விசேஷமாக நம்ம பார்த்தது என்னென்னா பிரபதேத்த பராவராம் சத்தியவகா இதெல்லாம் அவங்களுடைய மகிமை சாதாரண ஆட்கள் இல்லைப்பா ஏதோ திடீர்னு நேரம் இங்கேருந்தோ மோசமான இடத்துலேருந்து வந்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கல கல்ச்சர்டு பர்சன்ஸ் எல்லாம் பண்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள ஒவ்வொருவரும் பண்பாட்டிலே தலை சிறந்து மேலா மேல்நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் மேலோங்கி இருப்பவர்கள் அப்பேற்பட்டவர்களால் பெறப்பட்ட இந்த வித்யன்னு சொல்ற போதே நமக்கு ரெவரன்ஸ்ங்கிறாங்க பாருங்கள் மதிப்பு மரியாதை அப்பா இந்த வித்தியா நமக்கு கிடைச்சத அப்படிலோ சொல்லணும் அஹோபாக்யம் அஹோபாக்யம் இது பாக்யம் இது பாக்யம் என்ன புண்ணியம் பண்ணும் என்ன புண்ணியம் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்யமோ காணேன்பர் கைவல்ல அந்த சிஷ்யன் சொல்கிறதா தாண்டவராய சுவாமி எழுதுவார் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன் நன்னிழந்தனில் இந்த நாராயணமூர்த்தி வந்து நமக்கு உபதேசம் பண்ணினார் அப்படி சொல்லி ரொம்ப அதை ஸ்தோத்திரம் பண்ணுறதே ஆனந்தமாக இருக்கும் ஆக என்னாச்சு அடுத்தது சரி இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் உபநேஷத்து இப்படியே போயிட்டு இருக்குமான்னா இல்லைப்பா இது முகவரை தான் இப்போ முதல் மந்திரத்திலேருந்து இந்த முதல் ரெண்டாவது மந்த் ரெண்டு மந்திரமும் என்னாச்சு முகவரைய சொல்லியிருக்கு ஆச்சாரிய பரம்பரை சொல்லியிருக்கு குரு சிஷ்ய பரம்பரை சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியினுடைய மகிமையை சொல்லியிருக்கு பிரம்ம வித்தியினுடைய மகிமை ஆச்சாரிய பரம்பரையினுடைய மகிமை பிரம்ம தான் ஆச்சாரிய பரம்பரைக்கே மகிமை இனி அடுத்த மந்திரம் படிக்கலாம் சவுன கோஹவை அங்கிரவிப்பானோவை மாஷால அங்கி ரம் வது இப்ப அஞ்சு ஆச்சாரியர்கள் பார்த்துட்டோம் ब्रह्मा அதர்வ அப்புறம் அங்கிர் அப்புறம் பாரத்வாஜர் அங்கிரஸ் பார்த்துட்டோம் இப்போ அவர் என்ன பண்ணார்ன்னா இந்த அங்கிரசருங்கிற குருக்கிட்ட இந்த அங்கிரஸ் சாதாரணமான ஆளா எத்தனாவது பரம்பரையில் இருக்கார் ஒரு ஆறாவது ஆளாக இருக்கார் குருவில் ஆறாவது குரு முதல் குரு பிரம்மாஜி ரெண்டாவது குரு அதர்வாஜி மூணாவது குரு அங்கிர்ஜி நாலாவது ஜூ குரு பாரத்வாஜி அப்புறம் அங்கிரஸ் ஜி இவர் குரு மாற்றி சொல்லிட்டேன் அஞ்சாவது குரு இவர் இந்த இவங்கள்லாம் சீக்கியர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா பத்தாவது குரு அதுக்கப்புறம் குருவே கிடையாது அதுதான் ஆபத்து அதுக்கப்புறம் குருவே ஏதோ அந்த இப்ப இருக்கிறவரை குருவாக ஒத்துக்க மாட்டேன் இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் பதினோராவது குருன்னு சொன்னோம்னா அடியோ அடி அப்போ பத்து குருவுக்கு கிடைக்காத அடி இவருக்கு சேர்த்து வச்சு கிடைச்சது எப்படி பாருங்க இந்த ஞான பரம்பரையிலேயே இடைஞ்சல் வந்துடுது பாருங்க அதுவே அஜானத்தை உண்டு பண்ணிவிடுறது பாருங்கள் அதுதான் மாயையோட மகிமை மாயக்கு அவ்வளோ சக்தி இருக்குது சீக்கியர்கள்னால் சிஷ்யர்கள்னு அர்த்தம் சீக்கியர்கள் என்றால் சீடர்கள் என்று பொருள் அது சீடர்கள்னு ஒரு மதம் ஆகிடுமா என்ன சீட மதம் மதம்னா என்ன சிஷ்ய அர்த்தம் சிஷ்ய மதமாக அப்புறம் சிஷ்ய மதமாக குரு என்ன பாவம் சீக்கிய மதம்னா சிஷ்ய அர்த்தம் குரு மற்றவனு வைக்கப்படாதோ அதனால தான் குரு காணாமல் போயிட்டார் சிஷ்யன் மாத்திரம் இருக்கான் ஒரே சிஷியனாக இருக்கான் எல்லா பக்கமும் குருவுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா அந்த புஸ்தகம் மாத்திர இருக்குது புஸ்தகத்தை பூ மூ மூடி வச்சு விட்டான் மூடி வச்சு சாமரம் வீசி பூஜை பண்ணின்ட்டுருக்கான் பாட்டாக பாடி நுட்கான் இருக்கு சாஸ்திரத்துக்கு மாத்திர மதிப்பு குரு போயிட்டார் சிஷ்யன் இருக்கான் சாஸ்திரம் இருக்குது குருவை காணும் இத நம்ம போய் சொன்னோன்னு வச்சுங்கோ நமக்கு அது அங்கே உள்ள கத்தி தான் வச்சுருக்க பரிசா ரொம்ப மாயை எவ்வளவு சக்தி படைத்ததுங்கிறதுக்கு இதில் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் பஞ்சாப் முழுக்க போகாத குருத்வாரம் இல்லை எல்லா குருத் அது பேர் குருத்வார் குருத்வார் ஆனால் உள்ள குருத்வார் தான் குரு இருக்க மாட்டேன் குருத்வார் சாப்பாடு கிடைக்கும் லங்கர் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு சாப்பாடு உண்டு வெளிநாடாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி குருத்வாரா போனால் லங்கர் கிடைக்கும் லங்கர்ன்னா சாப்பாடு சரி போட்டோம் அந்த கதையெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம் இப்போ என்னாச்சுன்னா அங்கிரஸு கிட்ட அங்கிரஸு கிட்ட சவுனக்கருங்கிற சிஷியர் போனார் இப்போ குருவனுடைய லட்சணம் தெரியறது குருவோட முக்கியமான லட்சணம் என்ன இந்நாளைய குரு அந்நாளைய சீடர் அதுதான் இந்நாளைய குரு அந்நாளைய சீடர் அது மாத்திரம் இல்லை அவருடைய குருவுக்கு என்றும் இவர் சீடர் இந்நாளைய குரு அந்நாளைய சீடர் முன்னாள் சீடர் இந்நாள் குரு இல்லையா எக்ஸ் சிஷ்யா என்ன சொல்வது நௌ ஹீஸ் குரு இவர் குருவாக இருக்கார் எக்ஸ் சிஷ்யா குருவை பார்க்கற போது என்னாகும் சிஷ்யனுக்கு நானும் குருவாயாச்சு ரெண்டு குரு ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவானு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பான் ஆக அங்கிரஸுக்கு உபதேசம் பண் அங்கிரஸ் வந்து என்ன ஆச்சு அங்கிரசுக்கிட்ட ஒருத்தர் வந்தார் சாதாரண ஆள் இல்லை சிஷ்யனுக்கு லக்ஷணம் இங்கே தான் சொல்லப்படுறது அங்கெல்லாம் ஜாஸ்தி சொல்லலை சத்யவகாய பாரத்வாஜாய ஜேஷ்ட புத்திராய அதர்வா அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டதே தவிர இங்கே ஒரு விஷய லக்ஷணம் சொல்லப்படுறது சவுனகா சவுனகருங்கிற பேர் சுனகச அபத்தியம் புமான் ஷவுனகா சுனகான நாயின்னு அர்த்தம் ஆனால் இவருக்கு வந்து அந்த ஏதோ பரம்பரை பேர் வச்சுருக்காங்க ஆக ஷவுனகா சவுனக மகரிஷி இவர்தான் ரொம்ப பிரசித்தமாக இந்த பேர் ரொம்ப பிரசித்தம் இவராக அவரெல்லாம் நமக்கு தெரியாது அந்த நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகரிடம் சவுனகாதி முஷிகள் அப்படின் வரும் சவுனகாதி ரிஷிகள் சூத பௌராணிகரிடம் விசாரித்தார்கள் அப்படின் வரும் நைமிசாரண்யத்தில் நைமிஷாரண்யம் சூத பௌராணிகர் சூத முனிவர் இவர் சிஷியர்கள்லாம் யாருனால் சவுனகாதி முனிவர்கள் எப்போ எடுத்தாலும் இந்த சவுனகாதி தான் ஆரம்பிக்கும் ஆக இந்த சவுனகர் மகரிஷி எப்பேற்பட்ட மகரிஷி இவர்னா சவுனகருங்கிறவர் போய் பாடம் கேட்டார் எப்படி கேட்டது பாருங்க இந்த திருப்புரா துறையில் நான் இருக்கிறப்ப போட்டது அந்த படம் நான் தான் போட சொன்னேன் சிவகாசி ஒருத்தரை வடைய வரைய சொல்லி அந்த மாதிரி போட சொன்னேன் ஏதோ வரைஞ்சிருக்கார் பரவாயில்ல அந்த அவர்கிட்ட போய் பாடம் கேட்டார் எப்படி அப்படிப்பட்டவர் இவர்னா மகாசாலஹா மகாசாலஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இவர் மகா கிருஹஸ்தா மகா கிருஹஸ்தான் நல்ல இல்லற வாழ்க்கையிலேருந்து பக்குவப்பட்டவர்னு அர்த்தம் மகாசாலஹா மகாசாலஹான்னா வேள்வி செய்வதற்கு பெரிய யாகசாலையையும் எல்லோருக்கும் வேள்வியில் பங்கு கொள்கின்ற அனைவருக்கும் உணவளிப்பதற்கான பெரிய பாக்கசாலையும் கட்டியிருந்தவர் அப்படி பார்த்தா நமக்கு அந்த மகாசாலா வரும் பெரிய கோயில் சாப்பாட்டு ஹால் இருக்கு இல்லையா மகாசா யாகசாலை வேறு இருக்குது பெரிய யாகசாலை இருக்குது பெரிய டெம்பிள் இருக்குது பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு டெம்பிள் இருக்குது யாகசாலை இருக்குது பாகசாலை இருக்குது அது பிரம்மாண்டம் இருக்கிறது அதுதான் பெருசு இல்லையா யாகசாலா தேவசாலா தேவசாலா யாகசாலா பாகசாலா மகாஷாலஹா அப்படின்னா என்ன அர்த்தம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியவர் நிறைய செல்வத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு வழங்கி யாகங்களும் வழிபாடுகளும் உன் அன்னதானமும் செய்து பக்குவம் அடைந்தவர் அதாவது சுயநலம் அற்றவர் சுயநலமற்றவர் பொதுநலம் புரிந்தவர் அப்படிலாம் சொல்லலாம் ஆக பொதுநல தொண்டர் சுயநலமற்றவர் ப தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நல்ல காரியங்கள் பலர் செய்தவர் அப்பேற்பட்ட தகுதியுள்ள சிஷ்யர் இப்போ நீங்கள் மகாசாலஹான் பிராக்கெட்டில் நம்ம என்ன போட்டுக்கலாம் சாதன சதுஷ்டய சம்பன்னா அவ்வளோதான் பக்குவம் அடைந்தவர் மெச்சூர்டு பர்சன் எல்லாம் போட்டுக்கலாம் நல்ல கல்ச்சர் நல்ல பக்குவம் இருக்கிறவர் பண்பட்டவர் அவர் என்ன பண்ணார் அங்கே ரசிக்கிட்ட என்ன பண்ணார் நேராக போய் இப்போ இந்த அமெரிக்காவிலேருந்து எல்லாம் வரும் குழந்தைலாம் வரும் சில சமயம் oui. அம்மா அப்பெல்லாம் கூட்டுருவாங்க இந்த பையன் அமெரிக்கா ஹாய் இப்படிம்பான் நம்மளை பார்த்தேன் அவனுக்கு ஒன்று தெரியாது அப்புறம் அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணி இப்படி பண்ணு ஏன்னால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு க அமெரிக்காவில் இப்போல்லாம் இருக்குது இல்லைன்னு நான் சில சமயம் இந்தியாவிலேயே இருக்கான்னு சந்தேகம் வருது இப்போ ஆனாலும் இந்த அவங்க பண்ணால் தானே இதெல்லாம் பண்ணும் ஹாயும்பா இப்படியும்பா வந்து அதெல்லாம் அப்படி இல்லை விதிவது உபசன்னகா பப்ரச்ச விதிவதா வரும்போதே தூரத்திலிருந்தே நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தெலாம் பார்த்தா இங்கிருந்தோம் நமஸ்காரம் பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருக்கும் விதிவதன்னா முறைப்படி ரணிர் ந கச்சேத ராஜானம் ஒரு ஸ்லோகம் இருக்குது ரத்தபாணி ந கச்சேத போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கி நானே அதில் சும்மா போகாமல் வெறுங்கையோடு போகக்கூடாது ஏதாவது பழமோ நம்ம புஷ்பமோ ஒரு நம்முடைய ஸ்ரத்தா பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சாதனை அதை எடுத்துகிட்டு போகிறது ஐஸ்கிரீம் வாங்கிட்டுலாம் போகக்கூடாது சுவாமிஜிக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போனவன் வெறுங்கையோட போகாதவன் நான் உருகி ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அல்ல விதிவதுன்னு என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி போனால் எப்படி போய் சொல்லியிருக்கோ தத்வித்தி பிரணிப்பாத்தேன நல்லா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி உபசன்னகான என்ன அர்த்தம் பக்கத்தில் போய் ரொம்ப தூரத்தில் சுவாமிஜி இப்படின்னு அங்கே இருக்கு கூப்பிட கூடாது பக்கத்தில் போய் உபசன்னகா அருகில் சென்று அருகில் சென்றுனா மேலே போய் மோதிக்க அது அடுத்தது மேலே போய் விழுந்துவிடக்கூடாது ரொம்ப தூரத்துலேருந்தும் பேசக்கூடாது ஒரு மரியாதையாக எவ்வளவு மரியாதையை காப்பாற்ற முடியுமோ அப்படி நின்று கொண்டு விதிவத்து உபசன்ன பப்பிரச்ச பப்ரட்சனை பிரஷ்னம் ப்ஷ்டவான் கேள்வி கேட்டா இப்போ இதிலேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுட்டோம் ஆச்சாரிய பரம்பரை பிரம்ம வித்யா மகிமா குரு லக்ஷணம் சிஷ்ய லக்ஷணம் எல்லாம் தெரிஞ்சுட்டு பப்ரட்ச கேள்வி கேட்டார் இந்த பப்ரட்சங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க நாரதம் பரிபப்ரட்ச வால்மி கிர்முனி புங்கவம் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமே அதுதான் தபஸ்வாத்யாயிரதம் தபஸ்விக்விதாம்வரம் நாரதம் பரிபப்ரட்ச வால்மீகிர்முனி புங்கவம் வால்மீகி முனிப்புங்கவம் நாரதம் பப்ரச்ச பப்ரட்சனை கேள்வி கேட்டார் பிரஷ்னம் பிருஷ்டவான் அவ்வளோதான் இனி இந்த குரு சிஷியர்கள் அறிமுகம் நிறைவு பெற்று விட்டது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு கதாநாயகர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் இனிமேல் இவங்க பேசுகிற மாதிரி தான் வரப்போகிறது அதாவது ஷவுனக மகரிஷிக்கு அங்கிரஸ் உபதேசம் பண்ணுவதாகவே இனி எல்லா மந்திரங்களும் வரப்போகுது இனிமே இடையில் இவர்களுடைய பெயர்கள் வரப்போவதில்லை நமக்கு இனிமேல் விஷயந்தான் அவர் கேட்ட கேள்வி மிக முக்கியம் கஸ்மின்னு பகவோ விஜாத்தை சர்வமிதம் விஜாத்தம் பவதி இப்பிரச்ச இந்த பஸ்மின்னு பகவோ விஜாத்திலிருந்து பவதி வரைக்கும் இன்வெர்டட் காமாஸ் போட்டு இதி பப்ரச்ச அதை அட்ரெஸ் பண்ணுறார் பாருங்க குருவை வந்து எப்படி கூப்பிடணும்னு இருக்குது இந்த ஹாய் சொல்லப்படாது சொன்னேன் முதல்ல ஹே பகவஹா ஓ பகவானே பகவானேனா என்ன அர்த்தம் நற்குணங்களும் நல்லறிவும் ஒருங்கே அமைய பெற்றவரே ஓ பகவானே நற்பண்புகளும் நல்லறிவும் ஒருங்கே அமைய பெற்றவரே அப்படி சொல்கிற போது என்னாகும் அது ஸ்தோத்திரம் குருவை பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக குருவை நேராக புகழ்ந்து பேசலாமா தப்பு இல்லை அவருக்கு ஒன்றும் கர்வம் வந்துவிடாது பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக பரோக்ஷே மித்ரபாந்தவாக நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் இல்லாதபோது புகழ்ந்து பேச வேண்டும் குருவை நேராகவே புகழ வேண்டும் நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் இல்லாதபோது புகழ வேண்டும் காரியாந்தே சேவகாஷ் வேலை முடிஞ்ச பிறகு சே வேலைக்காரர்களை புகழ வேண்டும் வேலை நடு நடந்துட்டு இருக்கிற போது நடுப்புற பொழுது தான் வேலை கட்டு போயிடும் ஆக வேலை நிறைவு பெற்ற பிறகு பணி நிறைவு பெற்ற பிறகு புகழ்ந்து பேச வேண்டும் அதுக்கு பிறகு என்னென்னா ஸ்வபுத்திரோன கதாச்சன தன்னுடைய மகனை ஒருபொழுதும் நேராகவும் அவன் இல்லாத போதும் ஒருபொழுதும் புகழக்கூடாதுன்னு ஸ்லோகம் இருக்குது ஆனால் இப்போ நான் சைக்காலஜிஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அடிக்கடி நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அது சைக்கலாஜிக்கலாக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது அது ஏன்னு நான் ஆராய்ச்சி பண்ணலை இன்னும் ஹே பகவஹா ஓ பகவானே அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு பகவானேன்னு சொல்லி என்ன கே அவரை விழித்து இறை குருநாதா கஸ்மின்னு விஜாத்தே இதம் சர்வம் விஜாத்தம் பவதி எதை அறிந்தால் இவை அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ அறிவை எனக்கு அருள் புரியுங்கள் இது எப்படி புரிஞ்சுகிறது இதனுடைய சுருக்கமாக சொன்னால் ஜகத்காரண பிரம்மஜான் பிரம்ம வித்யான் தானே இது வந்தோம் சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்மவித்யா பராவரா பிரம்ம வித்யா அந்த பிரம்ம வித்தியை எப்படி கேட்கணுங்கிறது ஒரு ஒரு உபநிஷத்து ஒரு மாதிரி கேட்கறது கேனோபனிஷத்தில் கேள்வி இப்படி தான் இருக்குது எதனால் தூண்டப்பட்டு மனம் விஷயங்களை நாடுகிறது கேனேஷிதம் பதத்தி பிரேஷித்தம் மனஹா எதனுடைய அனுகிரகத்தினால் பிராணன் இயங்குகிறது எதனுடைய அனுகிரக எதனுடைய அருளால் எவருடைய அருளால் எல்லாம் போட்டுக்கலாம் எவருடைய அருளால் இந்த சொற்கள் சொற்கள் வருகின்றன சொற்கள் பேசுவது பேசுகின்ற ஆற்றலானது இயங்குகின்றது கண்ணையும் காதையும் இயக்குவது எந்த தத்துவம் அப்படிதான் கேள்வி அப்போ ஒரு ஒரு உபனிஷத்துலேயும் கேள்வி ஒரு ஒரு மாதிரி இருக்கு சில உபனிஷத்துக்குள்ள கேள்வி தெரியாது அப்புறம் தைத்திரோபரிஷத்தில் பார்த்தோம்னா உதா வித்வான் அமுன் லோகம் அங்கே யம தர்மராஜாட்ட கட்டோபனிஷத்தில் கேட்டிருக்கான் இறந்த பிறகு ஒருவன் இருக்கிறான் என்கிறார்கள் இல்லை என்கிறார்கள் இது பற்றி உங்களிடம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏஎம் பிரேத்தே விசிகிதான்னு கட்டோபரிஷத்தில் நச்சுக்கேத கேட்கிறான் ஆனால் இந்த உபனிஷத்தில் எப்படி கேட்கப்படுகிறது எந்த ஒன்றை அறிந்தால் எதனை அறிந்தால் கஸ்மின் கஸ்மின் எதனை அறிந்தால் நம்ம போட்டுக்கணும் அது த்வித்தியா பக்தி கிம் ஜாத்தேன் அப்படி போட்டுக்கணும் எதனை அறிந்தால் அது விஷயம்னு அர்த்தம் எந்த விஷயத்தை அறிந்தால் அர்த்தம் விஷய சப்தமின்னு சொல்கிறோம் இல்லையா எந்த விஷயத்தை அறிந்தால் எந்த விஷயத்தை அறிந்தால் இவை அறியத்தையும் அறிந்ததாக ஆகுமோ இதம் சர்வம் இவர் வந்து மனசில் ஒரு அர்த்தத்தை வச்சுன்னு தான் பேசுகிறார் ஷவுனக மகர்ஷி கொஞ்சம் வந்து ஆபாத்த ஜானம் இந்த ஆபாத்த ஜானம்னா என்ன செகண்டரி நாலெட்ஜ் அந்த ஒன்றை தெரிஞ்சுட்டால் போகிறோம்ப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சதை ஆகிடும்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க எல்லாம் அது சூழ்நிலையே அது டிவி நியூஸ் பேப்பர்லாம் அரட்டை கச்சேரியில் உள்ள சூழ்நிலையில் அவங்களெலாம் வாழலை அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னா எப்போவுமே ஆன்மீக மயன்தான் ஒன்று தர்மம் இல்லாட்டி ஞானம் இதிலேயே வாழ்க்கை நடந்துன்று தர்மத்திலேயே அவர்களுக்கு சுகம் எதா இருந்தாலும் அர்த்தத்திலையும் தர்ம சுகம்தான் தர்மமான அர்த்தத்தில் சுகம் தர்மமான காமத்தில் சுகம் தர்மானுஷ்டானத்தில் சுகம் தர்மமான விசாரத்தில் சுகம் அப்படி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பரம்பரையிலேயே வள பழர்ந்து வளர்ந்தவர்கள் ஆனால் அதை சம்பிரதாயமாக தெரிஞ்சுக்கணுங்களுக்காக கேட்குறார் அவருக்கு ஏற்கனவே அதை பற்றிய மேலெழுந்த வாரியான அறிவு இருக்கிறது சவுனக மகரிஷிக்கு பிரம்மத்தை பற்றிய மேலெழுந்த வாரியான அறிவு இருக்கிறது முறையாக தகுந்த ஆசிரியரிடம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறையா நெறியான முறையிலே அவர் கேள்வியாக சமர்ப்பணம் பண்ணுகிறார் இதான் இப்போ இதுக்கு நாம் புரிஞ்சுப்போம் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச திருஷ்டாந்தமெல்லாம் நிறைய வேதாந்தம் படிச்சிருப்போம் சில பேர் புதுசாக இருப்பீங்க நான் பொதுவாக அதுக்கு சொல்ல வேண்டிய விளக்கங்களை சொல்கிறேன் ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் என்னங்குறதுதான் கேள்வி காரணத்தை அறிந்தால் காரியம் அறியப்பட்டதாக ஆகும் என்பது ஒரு பொதுவான விதி காரண ஜானேன காரியம் சர்வம் ஜாத்தம் பவதி காரணத்தை பற்றி அறிவால் காரியனைத்தையும் அறிந்ததாக ஆகும் அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் தங்கத்தில் செய்யப்பட்ட நகைகள் தங்கத்தினால செய்யப்படுற நகைகள் எல்லாம் வளையல் பண்ணுறோம் நெக்லஸ் காது செயின் பண்ணுறோம் தோடு பண்ணுறோம் எல்லாம் தங்கத்திலருந்து நிறைய பண்ணுறோம் நகைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் வந்து ஒரு ஒரு ஒரு வச்சுப்போமே ஒரு ஒரு கிலோ தங்கத்திலருந்து நகைகள் நிறைய பண்ணுறோம் இத்தனை வளையல்கள் இத்தனை மோதிரங்கள் இத்தனை செயின்கள் எல்லாம் பண்ணுறோம் இப்போது இந்த எல்லா நகையும் எதுன்னு கேட்டால் நகை அனைத்தும் தங்கம் தான் ஆபரணம் ஆபரணானி சர்வாணி ஆபரணானி ஏக்கம் காரணம் ஸ்வர்ணமேவ எல்லா ஆபரணங்களுக்கும் ஸ்வர்ணம் ஒன்றே தங்கம் ஒன்றே காரணம் சரி இப்போ அந்த ஸ்வர்ணம் வந்து தங்கத்திலருந்து நகைகள்லாம் தோன்றி இருக்குது ஆனால் ஒரு கிலோ தங்கத்தில் இருந்து தோன்றி இருக்கிற நகைகள் எத்தனை கிலோவாக இருக்கும் சொல்லப்போனால் குறைஞ்சிடும் சேதாரம்லாம் சொல்லுவோம் அந்த கதையில் நான் இப்போ நான் பேசுகிறேன் அப்போ வந்து இந்த எவ்வளவு வரும்னா ஒரு கிலோ தங்கத்திலிருந்து நகைகள் செஞ்சால் அந்த தங்கத்தில் ஏதாவது கூடுறதோ தங்கத்தில் ஏதாவது குறையதோ உதாரணத்துக்காக சொல்றேன் தங்கத்திலிருந்து குறையவும் இல்லை கூடவும் இல்லை இப்போ என்னதான் வந்ததுப்பான் தங்கத்தோட நாம ரூபந்தான் வந்ததே தவிர தங்கத்தை வந்து சில அதனுடைய ஷேப்பை வந்து அதனுடைய வடிவத்தை எல்லாம் உருவாக்குறார் பொற்கொல்லர் கோல்டு ஸ்மித் அவர் அதை ஆகையினால என்னாச்சு த வளையலில் என்ன இருக்குது ஸ்வர்ணம் ப்ளஸ் நாம ரூபம் அவ்வளோதானே ஸ்வர்ணம் ப்ளஸ் ரூபம் அப்புறம் இப்படி ஒரு ரூபமாக இருந்தால் அதுக்கு வளையல் அப்புறம் இப்படி ரூபமாக இருந்தால் அதுக்கு பேர் மோதிரம் ஆக வடிவமும் பெயர்களும் தான் தோன்றியிருக்கிறதே தவிர புதிதாக ஒன்றும் தோன்றவில்லை ஆக தங்கத்தோட ஒரு வடிவமும் பெயரும் தான் தோன்றியிருக்கிறதே தவிர ஒன்றும் வந்து தோன்றவில்லை அந்த வந்து ஒரு கிலோ தங்கத்தில் இருந்து நகையை உண்டு பண்ணினா ரெண்டு கிலோ ஆகலை அப்புறம் வந்து முக்கால் கிலோவாக குறையலை நான் ஒரு இதுக்காக இதுக்காக சொல்லியிருக்கேன் இங்கே எக்ஸாம்பிள் சரி புரியறதுக்காக சொன்னேன் அன்றைக்கி முடியாதுங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஓமை ஒரு படைத்து திருஷ்டாந்தா ஏகதேசா பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் இதுதான் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துங்க களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களெல்லாம் அதே மாதிரி தான் ஆக என்னென்னா அந்த சப்ஸ்டான்ஸ்ங்கிறாங்க ஆங்கிலத்தில் சப்ஸ்டான்ஸ்னு சொல்கிறோம் அதனுடைய இருப்பு தங்கம் ஒன்று தான் பொருள் வளையல் என்ற ஒன்று இருப்பற்றது வளையல் என்கின்ற சொல் வளையலுடைய வடிவம் தங்கத்தை தவிர தனியாக இருப்புடையது அல்ல சொற்கள்ங்கம் வளையல் சொல்ல வளையல் வளைய தங்கம் வளையல் மோதிரம் இருக்கு சொற்கள் நாலு இருக்கு ஆனா பொருள் ஒன்றுதான் இருக்கு இதை எதனால புரிஞ்சுக்கிறோம் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறோமா புத்தியால புரிஞ்சுக்கிறோமா அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறோமா அனுபவிக்காமல் புரிஞ்சுக்கிறோங்க என்ன சொல்கிறே அனுபவித்து தான் புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் வளையல் இருக்குது செயின் இருக்குது மோதிரம் இருக்குது என்ன வேணான்னு போட்டுங்க நகைகளில் ஒரு நாலு விதமான ஆபரணம் அப்படி சொல்கிறேனே வளையல் செயின் மோதிரம் அப்புறம் என்ன சொல்கிறது தோடு போட்டுப்போம் தோடு அப்படி வச்சுப்போம் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது நிலைமை வச்சுக்கோ இப்படி எல்லாம் வச்சுக்க வேண்டி இத்தனையும் வச்சுக்கணும் இப்போ இத்தனையிலையும் வந்து இத்தனை ஃபார்ம் இருக்குது இத்தனை நேம் இருக்குது ஆனால் வந்து அதில் வந்து எத்தனை பொருள் இருக்குன்னா ஒரே பொருள் தான் இருக்குது ஏக்கமேவ ஸ்வர்ணம் ஸ்வர்ணம் ஒன்றே பல ரூபங்களில் பல நாமங்களில் காணப்படுகிறது இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சணும்ட்டா தங்கம் புரிஞ்சிடும் இந்த உபநிஷத்தை இன்னும் சில உபாயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறது இன்னும் தெளிவாக பின்னால் புரியும் நம்ம முதல்ல இதை புரிஞ்சு வச்சுப்போம் அவரையே இந்த கேள்வியை கேட்டார் சாதாரணமாக ஒன்றை தெரிஞ்சுன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்க முடியாது இப்போ வந்து விரக்ஷானத்தினால கட்டட மட்டஞானம் வராது கடஜானம் வராது மரத்தை பற்றி அறிந்தால் மரத்தை பற்றி அறிவைத்தான் பெற முடியும் சரி இது குடத்தை பாத்திரத்தை பற்றி அறிஞ்சால் பாத்திரத்தை பற்றின அறிவு தான் பெற முடியும் ஃபேனை பற்றி அறிஞ்சால் அதை மாற்றம் தான் ஒன்றை தெரிஞ்சால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னா என்ன சொல்கிறது சாமானிய ஜானேன விசேஷ ஜானம் சர்வம் ஜாத்தம் பவதி அப்படின்னு சொல்ல முடியுமா விசேஷ ஜானம் பிராப்தி தேவா கிடையாது ஆனால் இவர் அந்த கேள்வியை கேட்கறார் நம்ம இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் முடியுமா முடியாது இதைத்தான் புராணக்கதை மாதிரி வச்சாங்க என்ன அப்படின்னா இந்த நம்ம நாரதர் ஒரு தரம் பழம் கொண்டு வந்தார் இந்த ஞான கணி யாருக்குமே கிடைக்காத கணி என்ன எனக்கு கிடைத்தது உங்களுக்கு தெரியும் இந்த திருவிளையாடல ஆரம்பமே இதுதான் முதல் விளையாடலே இதுதான் இல்லையா அங்கிருந்து நாரதர் கொண்டு வருவார் நாரதா நீ வந்த காரியம் நமக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் உடனே வந்து அப்பா பழம் எனக்கு அப்பா பழம் எனக்கு அம்மா பழம் எனக்கு அதை முழுதாக கொடுக்க வேண்டும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது அது வேறு சொல்லிவிட்டார் இவர் அப்போ என்ன பண்ணுறது இதற்கு ஒரு போட்டி வைக்கலாம் அதெல்லாம் மறந்து போச்சு அந்த சினிமாவே மறந்து போச்சு இதுக்கு ஒரு போட்டி வைக்கலாமே அப்படின்னு யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்போ உடனே என்ன பண்ணார் உலகத்தைத்தானே ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் மயில் வாகனத்தில் இந்த குண்டண்ணன் பெரிச்சாலை வாகனம் இவர் என்ன பண்ணுவார் பாவம் பார்த்தார் நாரதிலே அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்ன உலகம்தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்படியானால் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றிதானே அதில் என்ன சந்தேகம் சுத்தினர் கனி கிடைத்து விட்டது தாயே என்ன இது உலகமும் நாங்களும் ஒன்றா என்று கேட்டான் அண்ணன் கணபதி கேட்டான் எல்லோரும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் எனவே அவன் எங்களை சுற்றி வந்து பெற்றுக்கொண்டார் நான் இனி பழனிக்கு போறேன் போயிட்ட உனக்கு பழம் தேவையா பழமே நீ அப்படி சொல்லி இந்த கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் இது வந்து தெரிஞ்சுக்கோ எந்த பொருள் ஆராய்ச்சி பண்ணினாலும் அது ஒரே பொருள் அதுக்காகத்தான் இந்த ஒரு கதை உபனிஷத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா இதுதான் சம்பந்தம் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணினா அதில் இருக்கிற மூலப்பொருள் என்ன ஒரு சயின்டிஸ்ட் வந்து வந்து இப்போ செல்லை ரிசர்ச் பண்ணுற ஒரு கடைசியில் எதில் சர்வ வித்யா பிரதிஷ்ட தான் போய் முடியும் கடைசியில் இதில் தான் முடித்தாகணும் எல்லாத்துறையும் ஒரு மேத்தமேட்டிஷியனாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி கடைசியில் அல்டிமேட்டாக பார்க்குற போது பிரம்மனை பார்த்து தான் ஆகணும் ஒன்று ஒன்றா பார்த்து பிரம்மனை பார்க்கறதுக்கும் பிரம்மனை எல்லாத்துலையும் பார்க்குறதுக்கும் விநாயகர் என்னன்னா நான் பிரம்மனையே எல்லாத்திலையும் பார்த்துடுறேன் புத்தியால் பார்த்தார் ஒன்னொன்னே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்றைக்கு முடிக்கிறது இப்போ விநாயகர் பெரியவரா முருகன் பெரியவராங்கிற விசாரம் இல்லைங்க இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை அதில் முருகனுக்கு இந்த கெதி பாவம் அவர் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தம் அது இவர் ஒரு பொருளே எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது இந்த உண்மையை உணர்ந்து அவர் ஆகவே கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் ஏற்கனவே எந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாகும் நம்ம போடுகணும் பிரம்மன் நாமரூபம் ஆகாஷம் அவ்வளோதான் பிரம்மன் பிளஸ் அனதர் நாம ரூபம் வாயுகு பிரம்மன் பிளஸ் இன்னொரு நாம ரூபம் என்னது நெருப்பு பிரம்மம் இன்னொரு நாம ரூபம் என்னாச்சு ஜலம் பிரம்மம் இன்னொரு நாம ரூபம் பூமி பிரம்மம் இன்னொரு நாம ரூபம் பிரம்மம் இன்னொரு நாம ஜீவர்கள் போருமா ஆகையினால சர்வம் பிரம்மமயம் ஆஹ ஜகத்காரண பிரம்மஜானேன சர்வஜானம் பவதி எதுக்கு இந்த ஜானம்னா இந்த பிரம்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம்னா துவைத்த நிஷேத வேற்றுமைகள் நீங்கும் வேற்றுமைகள் நீங்கினா என்னாகும்ண்ணா இருப்பது அத்வைதம் ஒன்றே அத்வைதத்தில் என்னென்னா ந பந்தகா ந மோக்ஷா சிவோ அதுதான் இவ்வளவு பரிசிரமம் அடுத்த வகுப்புல மேலும் பார்க்கலாம் ஓம் பதிரங்குணுமேவா பசியே மாஷ்ராங்கை சுஷு வாசஸ்தனூதா ஸ்வந்திரோ வவ ஸ்வூஷா விஷவே நத்தியோ அரிஷ்டேமிஸஸ் தாத்து ிா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவாப்ஜிணா மூர்த்த மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி